வணக்கம் தினமரத்துலிக்காக உங்கள் அரைச்சு அவரை இலை சார் எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை பருகி வந்தால் ஆஸ்னவாய் எரிச்சல் மூலக்கடுப்பு ஆஸ்னவாயிலே வலி வீக்கம் ரத்த கசிவு அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நேர்களை உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்